குறிப்படக்கூடியது உபரிதங்களை குறிப்பிடுகின்றன என்று இதன் மூலம் வெளியாகின்றது காசெயர்ந்து அடுத்த செயலி நாம் பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் எட்டு வினாக்களை ஆசிரியர் மைகண்ட தேவராயனாரிடம் மனவாசகம் கடந்தவர்கள் வினவுவார் அதில் அவற்றோடு ஒவ்வொரு வினாவுக்காக ஒவ்வொரு வினாவாக விளைய வழி செய்வார் ஆசிரியர் அந்த முறையிலே நூலை அமைத்துள்ளார் எட்டு வினாக்கள் நூலின் முதல் பாடலே எட்டு வினாக்களை தாம் வினவ இருக்கின்ற செய்தியை குறிப்பிடுகின்றார் முதல் பாடலா தான் அணியின் எட்டு வினாக்களை தங்களிடம் கேட்க இருக்கின்றேன் அவற்றுக்கு தாங்கள் விடை கூறி அருக வேண்டும் என்று முதல் பாடலே கூற ஒரு மன்னரை பணியாளர்கள் மன்னியை பணியாளர்கள் தெரிவிக்கும் போது மன்னருடைய நேர்மைகளை எல்லாம் சொல்லி போற்றி அப்படிதான் செய்தியை தெரிவிப்பான் மன்னருக்கே பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி இப்படிப்பட்ட தன்மை கொண்ட ஞானானியரே அடியே வினவுகின்ற சுத்த வினாக்களில் தாங்கள் விடையூறி அற வேண்டும் வினவு உள்ள வினாக்களை சுத்த வினா என்று கூறிக்கொள்கிறார் ியரை போ அற்புதமானது தொடக்க உடையினை அருமையாக குறிக்கிறார்கள் பொய் காட்டி பொய் அகற்றி ஆசிரியர் மெய்கண்டா எப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் என்று சொல்கிறார் ஆசிரியர் மெய்கண்ட எப்படிப்பட்டவனா பொய் காட்டுபவர் அப்புறம் அந்த பொய்யை அகற்றுபவர் பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம் விண்ணப்பம் மின்னப்பம் ஒரு வேண்டுகோள் மெய்கண்ட ஒரு வேண்டுகோள் அப்படின்ற எப்படிப்பட்ட மெய்கண்ட நேவர் சொல்றார் பொய்காட்டி பொய் அகற்றி அதன் பின்னர் தமிழ் இலங்கணத்திலே சொல்வார்கள் போட்டால் கண்ணை குடிக்கும் விழி பள்ளிக்குழு வெளியே போட்டால் விழி என்றால் அழைத்தல் அழைத்தல் விழி என்பது அழைத்தல் மெய்கண்டாய் என்றால் மெய்கண்டாரே என்று அழைப்பதாக பொருள் பொய் அகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய் காட்டும் மெய் கண்டாய் மெய் கண்டாரை நான் அழைத்து விண்ணப்பம் ஒரு வேண்டுகோள் மீண்டும் ஒரு போற்றுதலை செய்கின்றார் பொய்காட்டாம் மெய்யா திருவெண்ணெய் நித்தரா சுத்தவினா நீதான் கேட்டு அருள் பொயாட்டாம் ஐயா திருவெண்ணை வித்தகா சுத்த வினா அடியேன் எடுப்ப இருக்கின்ற சுத்த வினாக்களை நீ கேட்டு அருள் அருள் என்றால் அந்த வினாக்களுக்கு விடைகூறி அருளீராக என்பது பொருள் நம்ம இதற்கு ஒவ்வொரு தொடர்புக்காக உருவாகும் பொதற்கு என்ன பொருள் எந்த ஒரு பாடம்னாலும் அந்த பாடத்தில் கலை சொற்கள் இருக்கும் நீங்கள் அறிவியல் பாடம் படித்தவர்களாக இருக்கலாம் அல்லது வரலாற்று பாடம் புவியியல் பாடம் கணிதம் எதுனாலும் படித்திருக்கலாம் எந்த பாடம் நீங்கள் படித்திருந்தாலும் அந்த பாடத்திற்குன்னு கலை சொற்கள் இருக்கும் அதே மாதிரி சைவ சித்தாந்த பாடத்திலையும் பாடத்திற்கென்று கலை சொற்கள்ன பரிபாஷை சொற்கள் என்று சொல்வார்கள் அந்த கலை சொற்களில் பண சொற்கள் நாம் கேள்விப்படாத புதிய சொற்களாக இருக்கும் உதாரணமாக சஞ்சிதம் பிராரித்தம் ஆகாமியம் இதெல்லாம் நம்ம படிப்பதற்கு முன்பு கேள்விப்பட்டதில்லையே பிராரப்தமான பிராப்தம் சொல்லியிருக்காங்க மற்றபடி சஞ்சிதம் ஆனாலும் ஒரு ஒரு தலைவா தெரியாது சஞ்சீதம் ஆகாமியம் திரோதான சக்தி அசுத்தமாய் இந்த கலை சொற்கள் படிக்கும்போது தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் சைவ சித்தாந்தத்தில் சில கலை சொற்கள் ஏற்கனவே நம்ம வாழ்க்கையை நாம பயன்படுத்தக்கூடிய சொற்களாகவும் அப்படிப்பட்ட கலை ஒன்றுதான் பொய் மற்றொன்று மெய் இல்லையா ஆணவங்கூட நம்ம ஆணவம் என்ற சொல்ல கூட நம்ம பயன்படுத்துகிறோம் அதனால் சைவதா படிக்க ஆ ஆரம்பித்த காலத்தில் ஆணவ என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து ஆசிரியர் கூட சொன்னபோது ஆணவம் தான் அதுதான் நமக்கு தெரிஞ்சதான் இருக்கு விட்டு ஆடு ரொம்ப கர்வமாக பேசணும் அதுதான் ஆணவம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அது இருக்கேன் ஆனால் அதை பற்றி விளக்கம் சொல்லிருச்சவரை சொல்லாதான் ஆனாக்கா டையரை மட்டும் இதுதான் பொருள் முடிவு பண்ணிடக்கூடாது புதிதாக ஒரு கலைச்சொல்லை கேட்டால் இதற்கு என்ன பொருள் தெரிந்து கொள்வோம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துகிற ஒரு சொல் கலை சொல்லாக இருந்தது என்றால் இதன் பொருள் தான் நமக்கு தெரிஞ்சதாச்சே அப்படின்னு நினைப்போம் அதே மாதிரிதான் பொய் மெய் ஆகிய சொற்களுக்கு நம்ம பொருள் நினைப்போம் பொய் மெய் மெய்னா உண்மை பொயினா அது எதிர்பார்த்தது பொய் முதலில் நாம் ஒன்றை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் சைவ சித்தாந்த கதை சொல் ஆகிய அந்த பொய் என்ற சொல்ஸ் என்ற பொருளில் சொல்லப்பெறவில்லை நெய் என்ற சொல்லும் ட்ரூ என்ற பொருளில் ட்ரூத் என்ற பொருளில் அது சொல்லப்பெறவில்லை